உடனே பிரம்மா பார்த்தாள் பிரகலாதம் அஞ்சு வயசு குழந்தை கண்ணுங்க நீருமா கைகூப்பி ஆனந்த பாஷ்பத்தை பெருக விட்டு எம் பிரபு எனக்காக இத்தனை காரியம் பண்ணினானேன்னு கண்ணால ஜலம் விட்டு இருந்தாளாம் பிரகலாதனை கூப்பிட்டு என் கோபம் நீதான் தணிக்க பாத்தியப்பட்டவன் போனாளாம் பிரஹ்லாதம் பேஷயாமசா உடனே பிரகலாதம் போய் சரணத்துல விழுந்தாளாம் விழுந்து உடனே சுவாமி கோபங்கள் எல்லாம் போயிடுதான் அள்ளி கட்டி எடுத்தாலாம் ஸ்ரீதர் சுவாமி சொன்ன சிங்கம் சத்ருமுருகத்துக்கு பயங்கரம் தன் குட்டி வந்து தலையை வாய்க்குள்ள விட்டா கடிக்குமா அது மாதிரி நிருசிம்மம் சத்ருக்குள்ள பயமுறுத்துவன் பக்தனை பயமுறுத்துவன அள்ளி கட்டியெடுத்து அணைச்சு என் அப்பனே என்ன நாளாம் நாளாம் பிரஹ்லாதன் பிரம்மாயுர முனிதா சத்வோ நாராஜி தோஷ்ணு அஹதி சமே ஹரி சத்துவணப்தானே பிரம்மாதி தேவத்தைகள் ஸ்தோத்திரம் பண்ணி என் பிரபுனுடைய கோபத்தை தணிக்க முடியல உக்ர ஜாத்தியான அசுரகுலத்தில் பிறந்தேன் நான் என்னவா ஸ்தோத்திரம் பண்ணி சாந்தமா ஆக்குவேன் ஆனா என் பிரபுஜன ரூப தபுதூஜ்தேஜ பிரபாவலபருஷ என் பிரபு பணத்துக்கோ ரூபத்துக்கோ குலத்துக்கோ படிப்புக்கோ பலத்துக்கோ பௌருஷத்துக்கோ தபஸ்க்கோ விக்காகவோ ஓஜசுக்காகவோ அவன் திருப்தியடைய மாட்டான் பக்தியா துதோஷே கஜயூதாயா பக்திக்கத்தான வசப்படுவான் குரு கஜேந்திரனுக்கா வைகுண்டத்தில் ஓடிவல்லியா ஆகினாலே பனிரண்டு குணம் ஒரு பிராமண இடத்துல இருக்கு பகவத் இல்ல உருச்சண்டா நடத்திலே பகவத் ஹம்சதி விஷட்யுத்த அரவிந்த நாம பாதாரவிந்தமுகாத் ஸ்வச்சம் மரிஷ்டமோ வச்சி தாணம் புனிசம் நது பூரி மா அஹ்ராம்மணன் அஹன் தபண்ணவன் படிச்சவன் பணம் உள்ளவன் உள்ளவன் காந்தி உள்ளவன் நினைச்சதுக்கா சுவாமி திருப்தான் உனக்கு பட்டு போத்துறதோ உனக்கு சந்தன காப்பு சாத்திரதோ உனக்காக நீ நித்திய திருப்தன் பின்ன எதுக்காக நம்ம முகம் கண்ணாடியில்னா அப்ப என்ன பண்ணனும் கண்ணாடியில் போய் மெய்யிட்டா சந்தனம்லாமோ பொட்டுடலாமோ பிம்பமான நம்ம முகத்தாழகாசு பண்ணி நெத்தியில் அலங்காரம் பண்ணிண்டா பிரதிபிம்பமான கண்ணாடிக்குள்ள நன்னா தெரியும் நீ பிம்பம் ஜீவன் பிரதிபிம்பம் உனக்கு ஒண்ணு பண்ணினா ஆயுதமாவரும் சொல்லிட்டு பிரோ பங்மால்லும் பிழரிமயிலும் திஜங்கள் பயப்படும் சிம்மநாதத்தையும் கண்டு பயப்படுறாழே ஆயுதிக்கு பயப்பள்ளே உன்னே உண்ணுக்கு தாம் பயம் என்ன மறுபடியும் அம்மா வயத்துல பறக்க முடியாது எல்லாம் உறிஞ்சிபுறால் ரத்தத்துக்கு உறிஞ்சிட வாழ்க்க மாட்டின்றிருக்கேனே என்னங்க விடாதே எத்தனையோ மகர்ஷிகள் ஏகாந்தமாய் ஒருவரும் வர முடியாத இடத்துல காஷ்டமௌனம் வச்சுக்கிண்டு நிர்ஜனமான காட்டிலே இருக்காள் அவ தன் சுயநலத்தை கூறினவாள் எனக்கு அப்படி உத்தேசம் இல்லே தெருவுக்கு தெரு சரித்திரத்தை சொல்லி தூங்குறவன் நினைக்கிறேன் எனக்கு எத்தனையோ தீனாள் தர்மம் தெரியாம தெய்வம் தெரியாம தவிக்கிறாள் அவகிட்ட தெருவுக்கு தெருவு போய் கத்த போறேன் ஆடா தன் சுயநலத்துக்காக ஏகாந்த மா மௌனம் சரந்தி விஜனே போக முடியாது அப்படி வந்தாலும் அப்படிப்பட்டிருந்த தீ நாளு வைகுண்ட மரமாட்டேன் கலரேன் திருவு திருபாகோதா சோகம் பிரிய சுரதேவா லீலா கத்தவ நசிம் விதிஞ்சீத்த அஞ்சி தமியுணம் குண விதி பதயுகாஹம்சங்க துங்கச்சரத்தை கமலத்திலே பரே பாகவத்தருடையே சங்கங்கடச்சர் சர்வாபத்துலஹிப்போயும் குணத்தை வரிஷிப்பா கடக்காது நாரா சோகம் பிரிய சூதாதீலி அஞ்சஸ்துணி ஒன்னுமில்லாமல் ஆறாவ் ரட்சிவிட முடியுமா பாலஸ்யே நாகதமுதன் ஒரு குழந்தை அம்மாப்பாவை போருமா ரே எத்தனை அம்மாப்பா இருந்தும் குழந்தை ஜீவிக்க முடியாம போயுது வியாதிவந்தவனுக்கு ராத்திர ரஷ டாக்டர் கே ஆபத்தும் தூர் தப் தீஹாஞ்சிரேஷ்டா உன் அனுகிரகம் இல்லாமே கப்பலே சமுதிரத்தை ரடுமா தாண்டி வச்சு விடுமா எத்தனை கப்பல் முழுகி போச்சு பாலிய நேம் பித்தரோ நிறிம்ம நாககத முதன்மதோ நவு தப்ய திஹாஞ்சிரேஷ்ட தனரிபுடிச்சரிஷதாஹரி நாற்பத்திரெண்டுகல ஸ்தோத்தி கடசிலுகட்டாழாக்கோச்சு விக்கி மாவிதோன்னுதலம்வணித் ராணோனியிருச்ச கர்மீசது ஆமா குதிரை வாங்கி வச்சு போறான் ஆறு மயிர் என்னத்துக்கு காபி சாப்பிடங்கிறான் அந்த கிளப்ல சாப்பிட்டா தான் இடத்துலயும் இட்லி சாப்பிட்டாச்சோனா இல்லங்கிறான் எப்ப பண்ணாலும் என்னமா இழு தெரியுமா ஒரு அசடன் கோவிச்சுக்கிண்டு கல்யாணத்தை பண்ணுட்டான் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கல அப்படி சித்திர மாசத்துல இருந்து திரட்டாசி மாசத்துக்குள்ளாரு கல்யாணம் பண்ணுட்டான் தீபாவளி வந்தது கடைசியில எல்லா ஸ்ரீயும் வச்சுக்க முடியாயிடுது ஆறு பொங்கலும் எங்காத்துக்குவா எங்காத்துக்கு வாங்கிறாள் தீபாவளிக்கு ஏதோ பக்கத்துல இருந்தா தீபாவளி மூணு நாலு நாள் இருக்கும் ஒரு நாளைக்குதான் தீபாவளி ரெண்டு மணி என்ன பண்றது எப்படி பிடிச்சி பாத்தீங்க ஐவா கேகா பாத்தீங்கன்னு அந்தி புடிச்சு இருக்கிறா போல நாக்கு விஷயம் இருக்கிற பொடி இருக்க மாட்டேங்கிறது பொடி கடையில காஃபி இருக்க மாட்டேங்கிறது ஒரு ஒரு இடத்துல ஒண்ணு இருக்கு அப்படி என்ன பிடிச்சிருக்கு பிரபோ நீதான் காப்பாத்தனம் விழுந்து நாற்பத்தி ரெண்டு ஸ்லோகத்தால ஸ்தோத்திரம் பண்ணினா சுவாமி பிரகலாதா வரம் கொடுக்கறேன்னு கேளு நான் வரம் வாங்கிட்டுனா வியாபாரி மாதிரி ஆயிடுவேன் நாளாம் அவன் சக்கரை சமயத்துல அஞ்சு ரூபா வீச உணவு வாங்கிட்டு ஒருத்தர கொடுத்துட்டார் சர்க்கரை கொடுத்துட்டார் ஒரு ஷெட்டியார் இவனு அஞ்சு ரூபா கொடுத்துட்டான் ஆறு நான் சர்க்கரைக்கு அஞ்சு ரூபா அப்புறம் ரேஷம் போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன சம்பந்தம் அப்படி உங்களுக்கு வர ஒரே ஒரு வரணு குடும்பம் நாளாம் என்னன்னாலாம் வரங்குற ஆசை இல்லாத வரணக்கூடும் அப்படி நிஷ்காமட்டேன்னா ஒரு குழந்தையே நான் போனேன்னா ஊர் முழுக்க வெயின்டா கல்யாணமா கார்த்தியான்னு நீ ஏதாவது கல்டான்னு ஆளா சுவாமி சொல்லி காக்காம இருக்க ஒண்ணு கேட்டாளா என்னான்னு ஆளா எங்க அப்பா உங்களோட விஷம் உங்களோட விஷத்துக்கு பிராஷ்டித்தம் உண்டு தொத்பக்தே மைச்சாகவான் என்ன காலால உதச்சிருக்கான் விஷம் கொடுத்திருக்கான் காதி துப்பி பாகவத அபச்சாரத்துக்கு பிராஷ்சித்தம் இல்ல அதனால எங்க அப்பா நரகம் விடாம இருக்கணும் நீங்க அனுபவம் பண்ணாம் சொன்னாலாம் உடனே சுவாமி சொன்னாலாம் என் அப்பனே பிரகலாதா இதற்க வேண்டிய வரண் இல்லையடா என்னை கட்டுட்டியேடா என்னைக்கு ஒரு பக்தன் உங்க அப்பாவுக்கு நீ புள்ளியா பிறந்தையோ அன்னைக்கு உங்க அப்பாவை சேர்த்து இருபத்தோரு தலைவரைக்கும் வைகுண்டத்துல சீட்டு ரிசர்வ் ஆயிட்டு திரசி மூணு இருபத்தோரு தலைமுறை உங்க அப்பாவோட கரிஹரி போச்சுடா வைகுண்டம் போயிட்டாள்டா பாகவதன் நீ பிறந்ததினாலே உங்க குடும்பத்துக்கு நரக யாத்தனை இல்லையடா வைகுண்டம்டா சொன்னாடா ஆஹாண்டா பிரஹ்லாதன் கிடைச்சதே இந்த பாக்யம் எனக்கு இப்படி பகவான் அனுகிரகம்ல ஆளாம் அப்படி சொன்னாலாம் ரொம்ப நல்லா இருக்கு நீர் கண்ணால ஜலம் எ தெரியுமா தர்மபுத்திரார் வெத்தல பொதி காரணம் உப்பு பொதி காரணம் வண்டியில சாமான போட்டுன்னு வியாபாரத்துக்கு பரவிட்டு போனான் சேர்ந்து ராத்திரியில கொள்ளடத்த திருடக்கரையில இருந்து வடவண்ட கரகாரினான் அஞ்சு மணிக்கு வர்ற போது கூட சாஞ்சி விடுத்து ரெண்டு வண்டியம் சாய்பு எடுத்து உப்பு காரண உப்பு பொதி ஜலத்துல ஜலமும் ஷாக்குன்னா சாய்பு ஒரு தடவை மொக்கி எடுத்தா கபலிக்கு வரணா கூட சாய்பு வாழறா போல இருக்கு நீளர்னால் தர்மபுத்தரே மகர்ஷியிடும் பாத்துவாசல்ல தூ வரிசையில வந்து நினைக்கிறாள் ஏஷாம் கிரகி சாட்சா சர்வேஸ்வரன் அப்பிரமேயன் கஞ்சலோச்சனன் கவனீய விக்கிரகன் காமிதார்த்த பிரதம் வைகுண்டநாதன் பரம்பிரம் உங்க கோபாலனா உட்கார் இருக்குன்னு நூத்தி இருபத்தஞ்சு வருஷம் கிருஷ்ணாவதாரம் ஊரோக வாசனா நூறு வருஷம் உங்க குடும்பத்துக்கு உழைச்சுக்கிண்டு உங்க ஆத்துல இருக்காள்னு நித்தியம் உங்க காத்துல பியூ வரிஷயில வராள் ஒன்னரை மணி பிரகலாதனுக்கு தரிசனம் கொடுத்தாலும் அவனுக்கு இத்தனை பரவாயில்லி லோகம் எத்தனை மகான்கள் உங்கத்துக்கு வராள் வருவாளா என்ன காரணம் தெரியுமா சுவாமியின் சிம்மாவதாரம் பண்ணி ரெண்டி பிரம்மணி நாள் பரம மங்கள சரித்திரம் சத்ருகையன் நீங்கும் அஷ்டேஸ்வரியம் உண்டாகும்னு பிரம்மனுஷ்டால் அனுபவிச்ச பிரகாரம் கே ஆர் சுப்பிரமணியர் பாலகிருஷ்ணத்துக்கும் இங்க வந்திருக்கிற பக்தா எல்லாருக்கும் நம்ம எல்லோருக்கும் மோட்சம் லட்சுமி விவாகம் அமிர்தம் வாமன சரித்திரம் திரிவிக்ரம சரித்திரம் விஸ்வரூப தரிசனம் அப்படிப்பட்ட புண்ணிய சரித்திரம் நாளைக்கு நடக்கப்படுது விஷ்வாசலி லட்சி ஸ்ோத்திரம் ரெண்டு மூணு ஷ்லோகம் நந்தி நந்திதி விஷவினோதி நந்தி இவரவிஞாதிலாதிகவதி கண்ட குடும்பி பூரி குடும்பி பூரி கிருதே ஜிஷா ரீ ரூத்தி கமர் ஹர்ஷர மயி கு மங்கள மங்குவராஜி மங்கலதாரி மஞ்சுகே மதிமலி மஞ்சுழி மல்ல வினோதே முனிஜனால மௌத்திக மாலி சணவர்ணி சாதுனு jay jay jay gaje madhu duna mohini modavi jayani vedanu de kali mala radhika ami dadaini kanti vidai ni kandahite kamala lalabha magam rabad dvayasimjitano purana dairudra kamala sumardini kanchana adini logasukha jivikhaminute जय जय जय ஜ ஜ மதுசூதன மோகி மோதவிதாஜினி தனு தேலயமே ஜகநேற்ற கிருபா गुले குருவர ஜரதிஷ்டி சுட்ட சுகமே ரவி கலவாதி சத ரந்திரி துப்பாணி தலை jay jay jay jay madudu bena mo gini mo davida gini edanu de la la la gula la liddalo la vila janabu nagra kamale jala jalavali varidamya gajandra sunya malabala jale mani maja basudha kanna vibhushan kanti pariskruta gandadale jay jay jay jay he maduru dana mohini modhavidha jini vedanu dhurangana bahana bahamandala nodita sahagara sambhava divya dana மு நிஹாயிருஷாயி ரேடகணி நாத்த சுமாவ ओये ओये मदुदन मोहिनी मोदविदाई नेदनुदे जनक घटो बमकु कुमजो बित हार सुरंचित दिव्य कुचे கமல பூஜ கும பஞ்சில காந்த பக்தே ரஞ்ச சுமே கடிவீ க துக்கூல மனோகர காந்தி விரே जय जय जग मधुदन मोहिनी मोह विधाजिनी भेदनुतेnabla पति पूजन दत्तगु मोहद दंतन कुकुमापन बलिते யுவ ஜனவந்தசோருகமமல்பன்தோஷய jay jay devage madudu danamohini <speaking> mohadavidai ni vedanu de dinamanisannibadhi basudhi badra pratab maha vrddh divya grihe <world> ிய முகாஜித்தீத்த கேஜ வூஜன தீர்ப்பு மன கல்பு जय जय जय ज्यो मतु नूदन मोहिनी जोग विदाई निवेदनते मम कृति वा जबर बबत अब मबगुल देहि मुदम हिगमे मयि करुणा गुर सागर वीक्षण मिजने वीक्षण जोदय चक्र मुखाखिल वगणे जय जय ग मदु दु द न मोहि नि मोद विधा नि वेदनुते कथनमोक्ति ग हि मवेशि दनस्त्र सुभु उजन पानरते रथ गजवादी जमा वृद्ध मन्दिर ग जगकल्पन कालपलते पुजु मजु दन वस्त्र मनोहर மோசர ஜய ஜ மதுசூதன மோகிணி மோரவிதாயி வேத முடி மிதிபூர்ணிசே ிவே கல படுல்கம நய ஜயே மதுசூ மோகி மோவித நேதனு பூஜன மதுத மீனயே மதுக பயதமுதனே நூற்றமே நக சுமூஜனம் ரேவிகே ஜ மதுசூ நோ மோதவி ஜாயி வேதனு மங்களமா ஜனம்தம்பர மே நகிள கலாமதி மாஸ்தி கங்கமிரிய பயமே அமிதமோதயுமா சுும ஜ மதுசூ நோ மோதவி ராஜினி வேத முதலுமாவளி நிமித பாரதலே கமல நிவாதி சோகவி நாதினிஜ ரமண அருண கந்தன சர்ச்சி தம்ப சுாருய ஜ மதுசூ மோிம மோத விதாயி வேதனு தே ஜியுதோ ஜிவோலேஜேஷி கன்னுதே பரிபாலோகமி oh yeah yeah madhusudan mohini modavida gribadanudego biga jivan smaranam parvati badaye mahare jalaki gam dasmaranam jai jai radhe sadguru swaminah jai anjane swaminah ஜீவனஸ்மரணம் நேக்கீகமரு விஷே தகுாரிமுதேசாக்கமோ முஷே புரரிபோசீமாஷே युषे கமயதா ஜிஹ்வா கட்டீம் ஜகமுஷே விஷ்ராணபு நமஸ்து சமை பரம் ஜோதிஷேந்திரீடா சஞ்சலாஸ் ஹுச்சரண குளோதங்கி மாம் சளம் தீபய்தீ காீ தா கவிக்குழகி கற்பவல்ல ராஜ மூக்கா சுருனாகி காதரசி காஞ்ச பரம் பத பசுபாக்கிணீ ஜியோன்மையாஸ்வராஜி ஹேமேதிகூதையே வாரி மருமோ எத்திரோ मृषा சகம் மௌமேதமேத்திருந்த புத்தேதிதன்மயதாத்தரோத்தம் சர்வூத वासुदेवाय देवकी ஷ நந்த நந்தோப்போவிய நமோ நமக்கங்கஜ மாலி நம பங்கஜேய நமஸாங்க லம் பங்குலி மந்தே பரமான மாதவன் ப்ரவாத்ஜலே பரமான அஸ்மாரியராஜோஸ் பதம் திரியம்பாங்கூடமந்தேஷர்பலம் யசோதைத்தோகியம் வடஹமஸ்ம பாவனமான சரித்திரத்தை பிரம்மனிஷ்டால் யோகிந்திரால் கங்கா தீரத்துல பரீட்சு சக்கரவர்த்தியை வியாதீகரிச்சு உபதேசம் பண்ணிட்டு வராள் பூர்வ சரித்திரத்துல பிரஹ்லாத சரித்திரம் சொன்னாள் மகாபாகவத் சரித்திரம் பக்தியினுடைய பராஷ்டே என்ற சரித்திரம் அதை கேட்ட உடனே எல்லாருக்கும் பிரகலாதனை போல பக்தி பண்டனம்னு அது மாதிரி பக்தி வர்ணமையான ஸ்வதர்மத்தை அனுஷ்டிச்சாதான் வருங்கிறதுக்காக உடனே வர்ணாசிரம தர்மத்தை போய் சொன்னார் அடுத்தது பிரஷ்லா சரித்திரமான உடனே தர்மம் பிராமணன் எப்படி இருக்கணும் க்ஷத்யன் எப்படி இருக்கணும் ஒரு ஒரு இருக்க வேண்டிய கிரமம் வர்ண தர்மம் சொல்லி ஆசிரம தர்மம் சொல்லி யுத்தி தர்மங்கள்லாம் சொல்லி ஸ்ரீ தர்மம் சொல்லி எந்த கிரகத்துல ஸ்திரீகள் தன் கையினால சாணி சளிச்சு கோலம் போடுறாளோ அந்த கிரகத்துல மகாலட்சுமி அவர்கள் கிரகஸ்தனாய கிரகன் சாத்தாதிகள் பண்ண வேண்டிய அவசியத்தை பத்தி சொல்லி எல்லாம் நாரத தர்மபுத்தருக்கு உபதேசம் பண்ணின சரித்திரங்கள்லாம் சொன்னாள் உடனே மன்வந்தரங்களை சொல்லிட்டு வரபோது தாமச மன்வந்தரத்துல கஜேந்திரனை பகவான் ரட்சித்தான்னு சொல்லி கதை அப்படின்னு சொல்லி வந்தாள் கஜேந்திர பாதுகாத்த சரி ராஜா கேட்டார் எந்திரம் முதலிய கஷ்டங்கள் எதிர்பாராத வர ஆபத்துக்கள் அனர்த்தம் நீங்க பிரம்மனிஷ்டா சொல்றாங்க राजन्ने ே ரிக்கோடை விசீரேனாவீமான விசேங்கை பயோனிதி திச்கம் ரோச்சே க்ஷீராப்தி மத்தியத்திலே பதினாயிரம் யோஜன தூரம் உள்ள ஒரு திரிக்கூட்டம் கிர மலையாம் பதினாயிரம் யோஜன தூர உயரம் பதினாயிரம் யோஜன தூரம் ஆகலமாம் மூணு சிங்கரங்களாம் அந்த மலைக்கு ஒண்ணு தங்கம் ஒண்ணு வெள்ளி ஒண்ணு இருந்து இங்க பார்த்தாலும் திசக்கம் பெரிய லைட் அப்படிப்பட்ட பர்வத்தம் அந்த பர்வத்தில இருக்கிற செடிகள் கொடிகள் விரங்கள் புஷ்பங்கள் பலங்கள் இதெல்லாத்தையும் வர்ணிச்சால் பிரம்மனிஷ்டாள் அப்போ ராஜா கூட நினைச்சாலா எந்த ஞானிகள் வந்து இப்படி பூவையும் பழத்தையும் காட்டையும் வர்ணிக்கிறாளே கவிகள் மாதிரின்னு எல்லாம் பகவானுடைய விசூத்தின் இல்லவனா ஒரு உள்ளான செடியில ரோஜா பூக்குமா ஒரு சேத்துல இருந்து தாமரை வருமா ஒரு தாழையில தாழம்பூ வருமா பாம்பு சத்தின் இடத்துல எல்லாம் ஈஸ்வனுடைய சக்தி ஆறாவது லட்சம் நேரு சேர்ந்தார் ஒரு நகம் பண்ண முடியுமா ஒரு தாமரை பூ பண்ண முடியுமா லட்சம் முசலோனி சேர்ந்தார் ஒரு நகம் பண்ண முடியுமா ஒரு கேசம் பண்ண முடியுமா முடியாது அது பகவானுண்டி தான் பண்ண முடியும் பகவத் விசூதி என்பதற்காக இதை போய் வர்ணிச்சாள் அந்த மலையில ஒரு பெரிய குகையா அந்த குகைக்கு அது வருணனுடைய குகையா அதுக்குள்ள பெரிய தோட்டமா அதுல உயர்ந்த அந்த தோட்டத்துக்கு ரித்துமத்துன்னு பேருமனாக தேவஸ்திரீகளோட ஜலக்கிரீட பண்றதுக்காக தனியா அவருடம் வருணன் அவன் தேவனொல்லியா ஜலஅதிஷ்டாதாவான தேவதேவன் அவன் நினைச்சா இங்க வரும்போ ஜலம் வரும் முனிசிபல் சேர்மன் வீட்டுல நித்தியம் தீபாவளி மாதிரிதான் ஜலம் வரும் அங்க ஏதாவது அடைப்பனவங்க அவன் எல்லார்ட்லயும் நினைச்சிருப்பான் வீட்டுல வருமானம் அது பார்த்தாலும் தீர்த்தம் அதுக்கு ருத்துமத்துக்கு பேரு ஆறு ருத்து பூக்களை புஷ்பம் பழம் பலம் எல்லாம் காய் எல்லாம் அங்க இருக்கான் அந்த தோட்டத்துல அது ஒரு புண்ணியம் அவன் அர்பிசி மாசத்துல உட்டுப்பழத்தை நறுக்கி தேன்ல துவச்சி சாப்பிடறான் புண்ணியசாலி விரதிரனுக்கு சித்திர மாசத்துல மாவுட கிடைக்க மாட்டேங்குறது எல்லாத்துக்கும் புண்ணியம் தேவையா இருக்கு அதே அது புரிஞ்சா உலகம் புண்ணியம் வேணும் தர்மம் வேணும் அந்த தோட்டத்தில் தேவ ஸ்திரீகளோட கூட அவன் ஜலக்கிரீடம் பண்றதுக்காக ஏகாந்தமான ஒரு இடம் மருணனுக்கு அப்படி இருந்தது அந்த மலையில சஞ்சரிச்ச ஒரு பெரிய கஜேந்திரன் அவனுக்கு என்ன பெருமை இந்த கஜேந்திரனை கண்டு சிங்கெல்லாம் பயப்படுமா சிம்மத்தை சொப்னத்தில் யானை கண்டா போயிடும் யானை மண்ட வடிச்சு போயிடும் இந்த அரையனா காசியில சிங்கம் போட்டுருது பாருங்க அந்த காசை காட்ட யானை பாகன் யானைங்கிட்ட காட்டினா அதுக்கு மண்டை வெடிச்சு போயிடும் சொப்பனத்தில் சிங்கத்தை பார்த்தாக்க அப்படி இருக்க சிம்மங்கள் எல்லாம் பயப்படுமா இதை கண்டு கரடி பிலி எல்லாம் பயப்படுமா இதுக்கு பதினாயிரம் பத்னி பதினாயிரம் குழந்தைகள் முன்னாடி இது போச்சையானோ கஜேந்திரோ வியாமிபந்தி பெரிய பெரிய மிருகங்கள்லாம் ஓடுமா மிருகங்கள் இருக்க முயல்குள்ள நெறி இதெல்லாம் இதை கண்ட உடனே ஒரு மயில் கண்டன மண்டி போடுவான் இந்த தரிதிர நா பலிஷ்டமான கண்ட உடனே அப்படி கால மண்டி போட்டு தலையை மேல தூக்கி கீழே சுக்கி எல்லாம் மண்ணும் அது மாதிரி பண்ணுமா தொலைஞ்சு போதும் சொல்லிடுவான் மிருகங்கள் போயிட்டு போறதுன்னு கஜேந்திரன் விட்டுவிடுவனா அப்படிப்பட்ட கஜேந்திரன் பதினாயிரம் பத்னி பதினாயிரம் அந்த மலையில செஞ்சரிக்கின்றன் நல்ல வெய்ய நாள்ல ஜலம் இவனும் தாகத்தாலை தப்பிச்சு உடம்பெல்லாம் எரிஞ்சு குழந்தை உட்டிகள் பறந்து பத்னி வர்க்கங்கள்லாம் தப்பிச்சு போய் அப்படி எங்க ஜலம் ஜலம் அலரின் ஓடின் வரபோது இந்த வருணனுடைய குகைக்குள்ள பூந்தது அதுகளுக்கு எல்லாம் கானத்தால கண்டுபிடிக்கிற சக்தி உண்டு மிருகத்துக்கு சரஸ போய் நெழுந்தது போய் விழுந்தது சரோநிலம் பங்கஜரே நுரூஷி தரஸில் போய் திறங்கித்துதான் மாதாற்றனா அங்க போய் இறங்கி தன் பத்னிகளோட குழந்தைகளோட கூட இந்த ஜலத்தை எடுத்து தான் கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு தான் சரியா ஸ்நானம் பண்ணாம தெரியா தீர்த்தத்தை சாப்பிடாமே தன் குழந்தைகளுக்கும் பத்னிக்கும் துதிக்கினால வாக்குனால எடுத்து எடுத்து கொடுக்குறதாம் புஷ்கரேணோத் பாயே தன்னுடைய துதுக்கியினாலே பத்னிகளுக்கும் குழந்தைகளுக்கும் வாக்கல் கொண்டு போய் கொடுக்கிறதாம் முதுகுல எல்லாம் விட்டு தேய்க்கிறதாம் ஏ இவன் நல்லா ஸ்தானங்களும் பண்ணி நிறைய சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கப்படாதா அதுகளுக்கு என்னதுக்கா பண்றான் யதாகிராள் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவன் எப்படி அவன் அங்கே இருந்து வெயில்ல போய் கும்போணத்துல போய் ஆரஞ்சியும் கருப்பு திராட்சையும் ஆப்பிளையும் ஆயிண்டோருவன் வெயில்ல இவனுக்கு தாகமா புதூர் குளத்துல அள்ளிக்குடிப்பன் தாமிர ஜல குளத்து ஜலத்தை நழல்ல இருக்கிற பத்னி கொண்டு மத்திய பெருமை தேசங்கள்லாம் சாப்பிட்டு கையால் தனியா ஒரு ஹோட்டல கணக்கு இருக்கும் அவளுக்கு வரா தனியா கணக்கு இருக்கும் இவன் என்ன தன்னான்னு அவளுக்கு தெரியாது அவன் என்ன தன்னான்னு தெரியாது அவன் வாழ்நுந்தான்னு இவனுக்கு காட்ட மாட்டா பொட்டியை வச்சு பூட்டின் இதெல்லாம் நம்ம தேசத்தில ஒரே சரீரமா நினைக்கிறது பத்னியே அதனால யதா கிரகின் சுக்காச்சாரியா கிரகஸ்தனாயிருக்கிறவன் எப்படி பத்னி புத்திராதிகளுடைய போஷணத்துல வீடுபட்டு தான் உன்னை அனுபவிக்க மாட்டானோ அது மாதிரி இப்படி பண்ணித்தது இதுக்கு என்ன காரணம்னா தயவுதான் காரணமா மேல ஒரு ஆபத்து வர காத்து நம்ம யாரு என்ன பண்ண முடியும் நினைச்சுக்கிட்டு அப்படி பண்ணிட்டு இருக்கான் துர்மதான் நம்ம அடக்கிறவன் இருக்க அப்படி நினைச்சுக்கிட்டுதான் வந்த கஜேந்திரன் தன் பத்னிக்கும் குழந்தைகளுக்கும் திருப்தி பண்ணி வச்சுட்டு இருந்ததுதான் இது மாதிரி மேல ஒரு ஆபத்து வர காத்து இருக்கான் அது உடனே வந்தது அந்த ஆபத்துனால் என்ன வந்ததுனால் தம் திர கஷ்டித் யதம் வியசனம் கதோ கஜ யலம் சோதிபலோ விஜக்ரமே இந்த கஜேந்திரனை தெய்வச்சோதிதமான ஒரு முதல காலம் வந்து பிடிச்சுதான் தம் தத்த கஷ்டித் கோபத்தோட கடிச்சுதான் அந்த முதல கோபத்துக்கு என்ன காரணம் அது தன்னுதுன்னு நினைச்சுட்டு இருக்கான் நாம் நம்மதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் பெரிச்சா நம்மதுன்னு நினைச்சிட்டு இருக்க பஞ்சாயத்துல கோர்ட்ல நம்மதுன்னு நினைச்சிட்டு இருக்க அப்படிதான் ஊத்தரம் நினைச்சிட்டு இருக்கா ருஷா அகிரஹித்து நம்ம குளம்னு நினைச்சுட்டு இருக்கா முதலே இதுல என்னவா இது வந்து அரங்கித்ததுன்னு நினைக்கிறதா எரி பிரிச்சாலி எல்லாம் தந்ததுன்னு நினைக்கிறது விட்ட கஷ்டிதாக அளவு கடந்த கரைக்கு மேல போன பலமாம் கஜேந்திரனுக்கு தன் சக்திக்கு தக்கவாறு முதலிய பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சுதா முதல என்ன பண்றது இழுக்கட்டம்னு பேசாம இருக்கு அது அப்படி ஒரு இருபது முப்பது அடி மூச்சு பிடிச்சுட்டு அந்த முதலியை இழுத்துக்கிட்டு வந்தது ஏன்னா பெருமூச்சு விடுறது இழுத்த சிரமத்துல கொஞ்ச தூரம் வந்து அது என்ன பண்றது இது கொஞ்சம் ஓய்வு அடைஞ்ச சமயத்துல நூறு அடி கொண்டு போயிட்டு நடு ஜலத்துக்கு இந்த அப்படி திருவாரூர் தேர் திருடர் தேர பதினாயிரம் மயங்களா இழுப்பான் நாலு மணி இழுக்க முடியாம இருக்கும் எல்லாம் அடி படப்படா விடும் சீத்த விடுவன் விட்ட உடனே முப்பது அடி பின்னாடி போயிடும் நின்று தாண்டி போடும் அது மாதிரி இதுக்கோ அப்படி போச்சு உடனே பெண் யானை எல்லாம் கரையில் இருந்து அழ ஆரம்பிச்சுதான் தன் புருஷனுக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்ததே தன் குடும்பத்துக்கு இப்படி ஆபத்து வரும்னு நினைக்கலையா அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கே ஓடும் வண்டி தெய்வ வலம் இல்லாமலே ஓடும் நினைச்சிருக்கேன் குழந்தைகள் குழந்தைகளும் தங்களுடைய துதிக்கினால பின்கால கட்டி அப்பாவை பிடிச்சு இழுத்துதான் பக்கத்துல பிடிச்சு வீழ்த்து ஒரு பத்தடி கூட விழுக்க முடியலையா இந்த குட்டி யானைகளாலே ஏன்னா இந்த யானை முதலே ரெண்டி சேர்த்து வேண்டியிருக்குது அதனால விழுக்க முடியலையாம் பதினாயிரம் பெண் யானைகளும் கரையில் நின்று அழுதுதான் விஜு குருஷு நிற்பய்வச்சோதி தான் சுகாச்சாரியால் ஹே நிருப்பா தெய்வம் அனுப்பிச்சு எதிர்ச்சியா இப்படி ஒரு முதல வந்து கடிச்சதுனாள் காலை வந்து பிடிச்சதுனால் நிற்பதுன்னு சம்போதனம் பண்ணினாள் சுகாச்சாரியால் ராஜாவே என்ன அர்த்தம் எப்படி உனக்கு எதிர்பாராம ஒரு பிராமண ஷாபம் வந்ததோ அது மாதிரி வந்தது கஜேந்திரனுக்கு ஆபத்துங்கிறார் அந்த நிருபதன் சம்போதனை பண்ணினா அதுல ஏதாவது ஒரு தத்துவம் இருக்கும் தன் திதுதோ எதிரைவம் இப்படி கஜேந்திரன் முடிஞ்ச மட்டும் பார்த்தான் சாத்தியப்படல்ல சொல்லாத புராணம் இல்ல விஷ்ணு புராண திங்க புராணி மோட்ச சரித்திரத்தை எல்லாம் பார்த்து முடியாம கரையில் வந்து குட்டிகள் முதலையும் யாரையும் ஒன்னு கொண்டு செண்டை போட்டுக்கிட்டு இருக்கு இதுகள்லாம் கரையில வந்து என்ன பண்ணி தான் நாள் இருபது நாள் எல்லாமே கத்தித்துதான் அழுதுதான் அப்புறம் எத்தனை நாள் பட்டினி இருக்கும் கரையில போய் மேயறது காடுகள்ல சாயங்காலமா வந்து அழகு வந்து இதை பார்த்துட்டு அதுகோணும் அழும் இலத்துல மாற்றி இருக்கிறது இதுகள் வந்து அழத்தினுடைய பலம் என்னன்னா அது என்னமோ முதலையும் விதமோ அங்க இழுத்துட்டு இருக்கிறது ஒரு அழுக கூட இதுகள் வந்து பிடிச்சு இழுக்கிறதுக்காக வந்து கத்துறதுக்காக இப்படி இருந்தது கொஞ்ச நாள் ஆச்சு பத்து நாளைக்கு ஒரு தடவை வந்து பார்க்க ஆரம்பிச்சது மேய போனது அஞ்சாறு மாசம் ஆச்சு நாலு மாசம் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை எல்லாம் ஒரு வருஷம் ஆச்சு இத மறந்துடு போயிட்டு எல்லாம் இருக்கட்டும் ரெண்டு மூணு வருஷம் அங்க படம் அங்கேயே வந்து ஸ்திரவாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டா புண்ணிய புண்ணியத்துனால ஆறாம் இருப்ப ஒத்துழை இருக்க மாட்டேன் அங்கே ஏதாவது இருக்க தோட்டி இட்டிட்டு நான் பத்து கட்ட கொடுத்து ரொட்டி வாங்கிட்டு வந்துட்டு மனுஷல்லாம் வருவகம் பண்ணுவாள் ஆருக்கு ஆறு என்ன பண்ணுவாள் எல்லாம் மறந்து ஆனா கஜேந்திரன் மறக்கலையா ஆயிரம் வருஷம் தன் பத்னி புத்திரெல்லாம் வருவாள்னு எதிர்பார்த்தானா நமாமி எத்தன் நாள் எதிர்பார்த்தான் நாள் ஆயிரம் வருஷம் எதிர்பார்த்தானாம் கஜேந்திரன் வருவாள் நான் ரிச்சவாள் கை விடுவாளா நம்ம பத்னி மறப்படா குழந்தைகள் மறப்பாளான் நீ கங்கா தீரத்துக்கு பாகோதங்காக்கு ஓடி வந்தையே பத்னி வந்தாளா குழந்தைகள் வந்தாளா நீ தனியாத்தானே சுவாமி திருத்த சித்த நீசேன்னு சுவாமியை கொண்டு வந்துருக்கேன் மனசுலே சொன்ன எல்லாரும் ஒன்னு எப்படி கை விட்டாளா அப்படி விட்டுட்டான் சம சஹசிரம் ஜகமன் தேவர்களெல்லாம் ஆகாசத்திலே இருந்து ஆயிரம் வருஷம் உயிரோடய ரெண்டும் சண்டை போட்டு இருக்கேன் நினைச்சாலாம் பாத்தான் கஜேந்திரன் பிராணன் மனசு ஓஜஸ் இந்திரிய பலம் இந்திரிய பலத்துக்கு ஓஜஸ் பேரு இந்த பலம் எல்லாம் குறைஞ்சுதான் குறைஞ்சவுடனே இன்னுமே பத்னி புத்திராதிகள் வரமாட்டாள் என் மனசுல இருக்காளே நான் நினைக்கின்றிருக்கேனே நமாமிஜா பிரபவந்தி மோசி எங்க என்ன காப்பாத்த வர போறாள் அவள் அவள் தன்னை காப்பாத்திக்கிட்டு தானே எத்தனை பண்ணுவாள் நம்ம கைவிட்டுட்டாள் வரமாட்டாள்னு தீர்மானம் வருவாள் எப்படி இருந்தா வருவாள் இருக்கிறபடி இருந்தா வருவாள் தெய்வம் உணர்ந்து ஒரு முதலை ஏற்படும் என்ன மாட்டிப்பிடுது என்னத்திலே இன்னமே நம்மால பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு எல்லாரும் கைவிட்டுவிட்டாள் இன்னமே என்னை கைவிடாத பிரபு அஹம் தம் யாமி பரம்பராயணம் சருவேஸ்வரன் தான் எனக்கு கதினாழான் எந்த பிரபு நாள் யேசோபதினோந்த பிரச்சண்ட வேகாதி மருத்துவ எந்த என் பிரபுவை மகான் எமனாகிற கரும்பாம்புக்கு பயந்து சரணத்துல போய் விழுறாளோ பகவத் சரணத்திலே பகவத் சரணத்தின்கிட்ட போன பக்தனை கண்டு கரும்பு கரும்பாம்பு போன்ற யமன் பயந்துன்னு ஓடுறானோ அந்த பிரபுதான் எனக்கு தீ நாளா மருத்யு பிரதாவதி அரணம் தமிஷனேஷோந்த கோர்த்தி பிரச்சண்டவேகா தபிதாவதோதம் பிரபன்னம் மருத்யு பிரதாவதி அரணம் பிரதாவதி மருத்தி கண்டு நடுங்க பூட்டாள் அரணம் தமி அவன்தான் எனக்கு சரணம் கஜேந்திரன் தீர்மானம் பண்ணி கதறினானாம் என்ன கதறினான்னா ஜென்மன் அனுசிக்ஷிதம் ஜென்மாந்தரத்திலே இந்த भगवान ஆராதிச்சானாம் அந்த ஆராதன காலத்துல சொன்ன ஸ்தோத்திரங்கள்லாம் இப்போ ஸ்மிருதி விஷயமா வந்துதான் கதறி நானாம் வாக்கினாலே என்ன சொன்னான் சுமங்களு மகன்களெல்லாம் வீடு வாசல மறந்து நடு காட்டுல போய் எந்த என் பிரபுடைய சரணத்தை பார்ப்பதற்காக் அனவரதம் பஜிக்கிறாள அந்த பிரபு தான் கட்டினாளாந்தி அலோகம் அலோகௌரதம் அச்சித் சுமங்கலம் வீடு வாசல் அம் மறந்து பகவத் சரணத்தை தரிசனம் பண்ணனும்னு நிஷ்காமமாய் அச்சித்ரம் எந்தரணத்தை உள்ள தாடுறாளோ எப்படி தாடுறாள் உலகத்தில் உள்ள சர்வ பிராணிகளுக்கும் ஆத்மூதாளா இருந்து தாடுறாளாத்மூதாதி அந்த பிரபுதான் எனக்கும் நாளா அந்த பிரபுத்தான் என்னைய ரட்சிக்கணும் நமோ நமஸ்தே கில காரணாயா நிஷ்காரணாயா அதுபுத காரணாயா சர்வாகவாயா நமோபக்ரா பராணாயிச்சிப்பட்சோப விஷோர்ஜிதமானே விவர்ஜிதாஸ்வயம் பிரகாசாயமா கரோமி எவன் சுவஜகத்துக்கும் காரணமோ எவனுக்கு காரணம் இல்லையோ ஆச்சரியமான காரணமோ அவன் காரணம்னா என்ன அவன் உடம்பு வேர்க்குறதா என்ன விரிவு அவன் சாநித்தியம் போரும் இத்தனை பிரபஞ்சம் உண்டா அற்புத காரணம் நதிகள் சமுதிரத்தில் விழுடா போல என்ன என் போய் விழுதோ அந்த பிரபுத்தான் எனக்கு கத்தீன்னு கதறி அதையும் தவிர்த்து ஆத்மாத்மஜாத்திரவித்த ஜனேஷு சக்தைபணாய்வரிபாவிதாய நம ஈஸ்வரா விடுவாசல் பணங்காஜி இதுல மனத வச்சவனுக்கு எந்த பிரபு கிடைக்க மாட்டானோ வீடு வாசல மறந்த மகான்களுடைய சித்தத்திலே எந்த தெய்வம் தோணுமோ அவன் தான் எனக்கு கதினாளாம் சொல்லிபிடி எந்த காமாத்த விமுக்தி காமாந்த இஷ்டாங்க கை விட மாட்டாள்னு நினைச்சேனே ரட்சிக்க முடியுமா வாழாலே எந்த பிரபு அண்டினாத்தா வாஸ்தவமான தர்மமும் அர்த்தமோ காமமோ மோற்றமும் கிடைக்குமோ அவனை மறந்து ரட்சிக்காதவாள் ரட்சிப்பாள் நினைச்சேனே என்ன கைவிட்டாளே நாளா ரட்சிப்பாளோ முடியுமா என்னமா முடியும் ரெண்டு பேரை தூண்ல கட்டி வச்சிருச்சு என்ன நீ அவுத்து விட்டுவிடு அவன் அவுத்து விடுறீங்களா இவன் அவன் நீ என்ன அவத்து விட்டு அவுத்து விட்டு விடுறீங்களா என்னமா ரகவான் உண்க்க முடியும் என் விமுதிம எட்டு வயசு குழந்தை மாற்றி நிட்டத்துல முதல புடிச்சு பகவத்ய எட்டு வயசு பூர்த்தி ஆறு நீங்கி போச்சு ஏழரை வயசு மட்டும் குருகுலத்தில் இருந்துரூடம் அம்மாக்கும் தெரியும் எட்டு வயசுதான் குழந்தைக்கு அவன் அதுக்கு மேலே இருக்கணும் என்று கவலைப்பட்டு அவப்பகோமங்கள் எட்டு வயசு பூர்த்தி ஆரம்பிக்கு சந்தியாசம் பண்ணிட்டு அவளை திருப்தி உன்னிச்சுட்டு போவோம் அம்மா என்ன தூக்கி தூக்கி போடுறதே குழுருன்னு கேட்டா அப்பா என்ன அறியாம ஜுரம் வந்து ஒன்னும் புரியல நாலு மணி வெடிகாலம் வேலக்கா பெரிய கோட்டீஸ்வராய் காலட்டியில வா குடும்பம் வேலக்காரால விட்டு பூர்ணா நதியில போய் ஜலம் கொண்டு வர சொல்லு வெண்ணீர் போட்டு ஸ்நானம் பண்ணனும் ஸ்நானம் பண்ணாம இருக்க மாட்டேன்னு சொன்னாள் அவள் கிருஷ்ணன் குலதெய்வம் ஆச்சாரியால் சொன்னால் உனக்கு வேலக்காராலா அம்மா ஜலம் கொண்டு வர்றது நான் போய் கொண்டு வரேன் வெள்ளிக்கூடத்தை எடுத்துன்னு கிளம்பினாள் அப்பா இருட்டு நீ போப்படாதான்னு சொன்னாள் வேலக்காரால கூட அடிச்சுன்னு போறேன் உனக்கு நான் ஸ்நானம் பண்ணி விட்டு மறியா நாங்க ஒண்ணு கொடுத்து போட்டு கொடுக்கறேன் அம்மாக்கு வேலைக்காரோட போ ஜாக்கிரதையா போகும்போது சொல்றாள் மாதா வாசல்ல போய் அஞ்சு மணிக்கு கத்தினாள் அம்மா அம்மா உன் புண்ணன் அம்மாத்து வாசல்லேயே சூடனி நதி வந்து யோக சக்தியினால ஆச்சாரியா ஆத்து வாசல்ல தெரிவிச்சு விட்டாளா நதியை அம்மாவுக்கு நான் இன்னைக்கு ஆத்த விட்டு போறோம் சன்னியாசம் பண்ணிட்டேன் நதியில ஸ்நானம் பண்ணங்கிற குறை இருக்க வேண்டாம்னு அப்படி பண்ணினாள் நிஜமா வான்னு காட்டாள் அம்மா நான் குருகுலத்துக்கு போவதற்கு முன்னையே பொய் சொல்றது இல்லையே குருகுலத்துல போனதுக்கு அப்புறம் இப்ப படிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்ட புண்ணியம் நான் சொல்லுவேனா போயின்னு சொன்னாள் அம்மாக்கு ஜூரம் தேவையா போயிடுது வாசல்ல நதி வந்திருக்குன்னு சொன்ன உடனே வரங்கி ஸ்நானம் பண்றேன்னா சுத்தமா ஆச்சாரியால் அம்மாக்கு ஸ்நானம் பண்ணி தலைதொட்டி கரையில உட்காத்தி சுட்டு நான் போய் அகமர்ஷனம் சொல்லி ஸ்நானம் பண்ணுறேன்னு இறங்கினாள் முதல்ல பிடிச்சு கத்தினாள் உடனே அம்மா அலறினாள் ஊர்ல ஆயிரம் ஞாத்திகளா எல்லாரும் வந்தாலும் எல்லாரும் என்ன பண்ணாள் கரையில நெண்டு குட்டி வெளியானா மலையாளத்துல குட்டின்னா குழந்தை வெளியா பலமா அழுது முதலே நீ கரையில விழுத்துணுவா அப்புறம் பாத்துக்கிறோம் ஆளா எல்லாரும் கரையில ரெண்டு பாம்ப நீ அடிச்சு அப்புறம் நாங்களாம் வரோங்க வாசல்ல இருந்து சொன்னாலாம் பன்னிரண்டு மணியாச்சும் முழங்கால் மட்டும் கத்தினாள் ஆச்சாரியா அப்பதான் குலதெய்வம் சிவாபச்சாரம் குடும்பத்திலே தர்மம் சொன்னாளா அதுக்காக கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அதுலேயும் ஆச்சாரியா கர்ப்பத்துல வந்தாளா அத கத்தினாள் சஜமரி அந்த புராமீஹி பரமேஸ்வரா ஒன்னு ஆராதிச்சு ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை மறிக்கிறது நான் இருக்கிறதான்னு கேட்டா சரி அந்த புராதினா இந்த ஞாட்சி என்ன பண்ணினான் என்னமோ நெல்ல குழந்தை இனிமே முழங்கால் வரையிலும் பிடிச்ச முதல்ல விடாது இன்னும் ஒரு மணி அரை மணியில் அவங்க வீட்டுக்கிட்டு வந்துவிடுவோம் ஏதோ ரசம்மா சாப்பிட்டு வந்துடுவோம் அவன் ஆத்துக்கு போட்டானா எல்லாரும் கை விட்டுட்டு போட்டான்னு விட்டாள் அம்மாவும் குழந்தையும் இருக்காளா அப்ப காட்டாள் ஆச்சாரியால் அம்மா இருக்கா இருக்கா இந்த ஊரை விட்டு பாத்தியா எல்லாரையும் ஆபத் காலத்துல கை பாத்தியா பகவான் அப்படிதான் இன்னைக்கு ரெட்சி பண்ணு புரிஞ்சுதா அம்மாள் நன்னா கண்ணே நான் என்ன பண்ணுவேன் எனக்கு வரி பொருட்கள் நான் ஜலத்திர உழறது மூடினாள் தாயா ஆரியாம்பாள் அம்மா நீ ஜலத்திர உழைந்தா அதுவும் துர்மரணும் என்ன விடாது முதல ரெண்டு பேரையும் நீ இருந்தா எனக்கு ஏதாவது ஜலத்துல போனதுக்கு நீ ஏதாவது பரிகாரம் பண்ணலாம் இப்படி சொல்லி அம்மாவை துவக்கி விட்டால் கரையில உடனே வரி கொடுக்கலையே நாள் அப்பா எனக்கு ஒன்னும் தெரியலையே தாயா ஒரே ஒரு மார்க்கம் இருக்கும் உனக்கு சம்மதமானு காட்டா என்ன தத்விதீயம் உபநயனத்திலிருந்து இரண்டாவது ஜென்மாவா சொல்லி இருக்கு சன்னியாசத்தை ஒரு கால் சன்னியாசம் பண்ணிட்டா அந்த முதல விட்டாலும் மட்டும் மனசா வாசா சன்னியாசி வாயினாலே தாக்கி எல்லாம் அவசியம் இல்லை அப்படி நான் பண்ணிக்கிட்டாலும் கேட்டாள் ஏன் இத்தனை சொல்லலேன்னு கேட்டால் அம்மா அம்மா சன்னியாசம் பண்ணிட்டா அப்புறம் ஒன்னோட நான் இருக்க முடியாது நான் எங்கயாவது கண்காணும் எங்கயாவது என்ன போகணும்னா என் கண்காணாமோ எங்கயாவது நல்லா இருக்கும் பண்ணிக்கோ சன்னியாசம் அம்மாவோ இல்லையோ சொல்லி மாதா உடனே பிரயோஷாரணம் பண்ணிவிட்டாள் சொல்லி கடைசியில் அவையாள் என்ன கண்டு கடைசியில் குரு சந்யாசத்துக்கு கரையில் வந்து பிரதட்சம் நமஸ்காரம் பண்ணினால் அம்மாவே உலகம் மூக்க சன்னியாசியை நமஸ்காரம் பண்ணணுமா அந்த சன்னியாசி அம்மா அந்த செல்ல வந்திருக்கான்னு தெரிஞ்ச தேடிக்கிட்டு போய் பண்ணணுமா நமஸ்காரம் பண்ணினாள் உடனே அம்மா கட்டிக்கின்றால் கூப்பிட்டாள் வரப்படாதே ஆத்துக்குள்ளே சன்னியாசம் பண்ணி விட்டேனே நல்லா இருக்கு எனக்கு ஒரே ஒரு குழந்தைய நான் விடுவேன் சொன்னேன்னா முதல விடுறதுக்கு நீ சாஸ்திர விஷயம் எனக்கு ஒரே குழந்தையாச்சேன்னு கதறினாள் மா நாம் பண்ணிவிட்டே நான் பரப்புதான் போவேன் ஜாதிவில் சனாமிசிய மருத்து பிரசங்க அற்பாதிவில் சொத்த வாழ்க்கை கொடுத்துமே உனக்கு ஏதாவது உடம்பு அசோகரியா போச்சுன்னா அவ வந்து கவனிச்சு கவனிச்சு புறலோகத்துக்கு வேண்டித்தையும் பண்ண தேடி சொல்லிவிட்டேன் நீ கவலைப்படாதே அம்மா கதறினாலாம் ஞாதிகளா எனக்கு பண்றது உங்களை பண்ணணும் கதறினாளா நீதான் எனக்கு பண்ணணும் உன் கையால் எனக்கு பண்ணனும் நான் எல்லாரும் விடமாட்டே விட்டாள் வெய அப்பா ஆச்சாரியால் சொன்னாள் அம்மா நான் கட்டாயம் வரேன் நீ இங்க இருப்பேன் நான் சொல்லி அனுப்புவேன் யார் எனக்கு வந்து சொல்லி அனுப்பு மனுஷா கிடைப்பாள் கபம் வந்து நெஞ்சில் அரைச்சுக்கிட்டான் அம்மா மனுஷியா சொல்லவண்ணா நீ நினைச்சா போறும் எந்த சமயமா இருந்தாலும் அந்நா ராத்திரி சமய சமய சஞ்சித்தயவசா அவசகா ஏஷ்ராமி பற்ற சமயம் சகலம் விஹாய விஷ்வாசு மிருதாவி ஷ அநரா சமய சமய சஞ்சித்தயவசம் நடுமிசீரியோ பஹல்லியோ நான் ஸ்நானம் பண்றவோ தூங்குற போதோ சாப்பிடுறவோவோ நீ எப்ப நினைச்சாலும் நான் ஓடி வந்து குதிக்கிறேன் ஏஷியாமி தத்த சமயம் சகலம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து யோக சக்தியில புதிக்கிறேன் என் கையாலும் உனக்குமான கர்மா பண்றேன்னு சொன்னாளான் உடனே கதறி நாள் தாயார் நயா ஞாபகம் ஞாத்திகளை கூப்பிட்டு எங்க அம்மாவை நீங்க பாத்துக்கணும்னு கையை புடிச்சு கொடுத்தாளாம் எந்த அம்மா அவ கொடுத்தா வித்யாரண் கண்ணு கண்ணீர் என்ன காட்டானா என் அப்பனே காலா காலத்துல உன் பசி தெரிஞ்சு உன் முக்கம் பார்த்து நான் ஆகாரம் போட்டேனே இன்னமே உனக்கு ஆறு ஆகாரம் போடுவான்னு அம்மா அழுதாளா அப்ப ஆச்சாரியால் சொன்னாலாம் அம்மா இது பர்யந்தம் ஒரு அம்மா எனக்கு அண்ணம் போட்டே இன்னுமே பிட்ச போடுற ஸ்திரீகள்லாம் எனக்கு அம்மா நாளா பிட்சாப்புறதா மாத்தராக நாளா பிட்ச போடுறவாள் தயார்ன்னு சொல்லி ஆச்சாரியால் இப்படி பரம்பு போனாலும் ஆச்சாரியாளுடைய சரித்திரத்துல போய் சொல்லியிருக்கு முப்பத்தி ரெண்டு வயசு வயசோட பாஷ்யம் ஒரு பதினாறு வருஷம் பூலோகத்துல சஞ்சாரம் பண்ணி இன்னைக்கும் அத்யதம் வேதாந்தம்னு அப்படி ஆச்சாரியாவுடைய ஒரு மதம்னு அப்படி உலகம் அதை சுவீக்கரிக்க முடியாது பண்ணிட்டு போட்டாள் பரமேஸ்வரனை ஞானமிச்சேன் மகேஸ்வராதான் ஞான பிரதா தான் பிரமேஸ்வரன் அப்படி பண்ணினேன் ஆச்சாரியா ஆபத்துல எல்லாரும் கைவிட்டுவாளுங்கிறத காட்டினாள் இல்லவனா அவளுக்கு வந்து முதல்ல அவளை முதல குடிக்க முடியுமா அதெல்லாம் ஒண்ணும் முடியாது எல்லாரும் கைவிட்டுவாள் ஜாகிரதே தெய்வ பலம் தான் பலம் என்பதை காட்டுறதுக்காக அப்படி பண்ணினாள் அதே மாதிரி கஜேந்திரன் இப்படி முதலில் ஆகப்பட்டு பத்னி புத்திராதிகள் எல்லாம் கைவிட்டதுக்கு அப்புறம் ஆஹாஹா இனிமேல் அவள்லாம் அங்க வர போறாள் விமாந்த பிருவோத்துக்கோ காமாவோ மோட்சத்துக்கோ திச்சி பலநாட்ஜி அந்த அந்த அளவு கடந்த கருணை உள்ளவன் என்ன மோதலையும் வாயிலை விடாம கரை எத்தி பொண்ணம்னு கத்தினாலாம் நான் துர்மரணமா போடாது என்ன கரையத்தணம்னு கத்தினாலாம் நான் ரட்சிக்கணும்னு கேட்கிறது கூட தப்பு ஞானிகள் உன்னையும் விரும்பாமலவன் ஸ்தோத்தம் முன்வாள் ஏ காந்தினோம் வாஞ்சந்தி வயவத் பிரபன்ன அத்தியுதம் சுமங்கலம் கண்டி பகவத் அத்துத்தச்சரித்தளம் ஆனந்தமெல்லாம் ஏதாந்தமான காந்தண்டி எம் பிரபூனுடைய சுமங்களமான அத்தியமான கண்ணும் கண்ணீருமா சிறுவையும் உருகி கானம் பண்ணுவாளா அனந்த பிரபு என்ன காப்பாத்தனம் நாளாம் எப்படி பண்ணுவாள் தெரியுமா ஆனந்த சமுதிரமக்னாம் கண் கஷிஞ்சி சிறுவையும் உருகி வயிறிசிலு அப்படி கானம் பண்ணுவாளாம் எப்படிப்பட்ட சரித்திரம் நாள் அத்தம் அத்தியுதம் தச்சரித்தம் மங்களம் சுமங்கலம் காயும்பாந்தமுக்ன என்ன காரணம் நாள் பகவத் பிரபன்னாக கவன்முக்தாககவத்தன் பிரல்ல அதுனனாலேக் கலரம் பிரபுவனி ஏகாந்தோயம் வாஞ்சியே வைவ அத்துதம் சுமந்த சமுதிரமேஷம் அவதி எவனுக்கோழுவலையோ எவன் அகண்டனோ எவன் சித்னோ எவன் ஆனந்தகனோ எவன் வியாபகனோ எவன் அசங்கியோ அப்படிப்பட்ட பிரபுத்தான் எனக்கு கதி நான் தேடும் தெய்வம் மனுஷனும் இல்லே தேவனும் இல்லே அசுரணமில்லே புருஷனுமும் இல்ல ஸ்ரீயும் இல்லே நபுசகும் இல்ல கர்மாவும் இல்ல இல்லாதும் இல்லை அப்படிப்பட்ட பிரபு ஆக்கையும் பிரபு இத்தனையும் இல்லாதவன் யாரு மிக்கமுண்டோ அவன் தான் நாளாம் சபஹி நேவாசுரமர்த்தியோ நபுமாஜன் தேவதைகள்லாம் நம்ம கூப்பிடலே நம்ம கூப்பிடல சர்வேஸ்வரனை கூப்பிடறாள் பரம்பூருளை கூப்பிடாள்னு எல்லாரும் அவன்யே தக்தஹஸ்தே எல்லாரும் கைவிட்டு விட்டாளா நம்ம கூப்பிடல நம்ம விலாசம் இல்லைன்னு எல்லாரும் தள்ளிவிட்டா சுவாமி வல்லே இப்ப கஜேந்திரன் நினைச்சாலா சுவாமி வல்ல வராது காரணம் நான் ரொம்ப பாப்பியதுனால வரலன்னு நினைச்சாலா சுவாமிக்கு கருணை இல்லேன்னு நினைக்கலையா நமக்கு புண்ணியம் இல்லை நம்ம பாபம் எங்க நிவர்த்தி ஆகல அதனால வல்ல சுவாமி இனிமேல் என்னால் நிற்க முடியலன்னு ஜெலத்துல ஷாஞ்சான் கஜேந்திரன் அப்படி சாயர போது கண் மேல போச்சு மேலே போனா சுவீ பாத்து சோமி உருவலே நருத்திஹரி பாத்திரம் உட்சிப்ப சாம்புஜரம் இரமானமே அப்படி கத்தினாடா சக்கரத்தை சேன்ஜேந்திரனுக்கு அப்பா ஆயுஷத்தோட வந்துட்டேண்டா பயப்படாதாங்கிறானா அதான் பகவத் காருண்யம் அவன் நல்ல தீரனா இருக்கிற டாக்டர் பிரசவ கேசுக்கு அங்கிருந்து ஆடுறையில இருந்து இங்க வந்தாருன்னா கும்போணத்தில இருந்து இங்க வந்த உடனே பொட்டியும் மறந்துவிட்டேன் கும்போணத்துலேன்னு சொல்லுவான் எல்லாம் இருக்குதுல ஆனா அவர் சொல்றதுலயே பிரசனாயிடும் அவர் சுவாமி சக்கராதித்த சக்கராதித்த காட்டினாராம் பக்தனுக்கு காட்டிவிட்டு சொன்னாள் அப்ப நாராயணா அகில குரு பகவான் நமஸ்தேன்னு கத்தினாலாம் கரேந்திரம் தாமரப்பூ எடுத்து வீசி கத்தினானாம் ஹே நாராயணா நீ யாரோ உருசார்வாருக்கு தெய்வம்னு நினைச்சேன் நீ சர்வகுருன்னு இன்னைக்குதான் தெரிஞ்சது நாராயணா அகிலோவன் நமஸ்தபடியா நினா நாராயண பட்டத்ரி குருவாயிருப்பன பாத்துக்காட்டாள் ஆர்த்தி விய பிரான சுண்டோட்சித்தை சுண்டீக்கை சமர்ச்சன் பூராபியம் நிஷ்டம் ோத்தேஷா பராத்மன் ஆர்த்தி வசன ஜனி ஷுண்டோட்சி புண்டரீக்கை சமர்ச்சன் பட்டத்திரி குருவாயூரப்பன பாத்து கேட்கற ஹே குருவாயூரப்பஜேந்திரன் பத்னி புத்திராதிகள் கைவிட்டு திக்கு திசை தெரியாம தவிச்சு ஜலத்துல ஆயிரம் வருஷம் பறந்து போன பிரபு நீ வைகுண்டத்தில இருந்து கருடாரு வரத்த கண்டு அத்தனை கஷ்டத்திலையும் ஆயிரம் தாமரை பூ எடுத்து உனக்கு சாசன பண்ணினானே சத்தியமான ஆமா அவன் கொடுத்த தாமரை இன்னும் என் கையில இருக்குன்னாலாம் ஆனால் தாமரை பூ எடுத்து கொடுக்க அங்க ஆஞ்சு கொடுக்க ஆளுண்டா சிஷ்யாளுண்டா தன் எடுத்து சுண்டோச்சி சமர்ச்சன் அர்ச்சன் சமர்ச்சன் சமர்ச்சனம் பண்ணினாலாம் கண்ணும் கண்ணீருமாய் மயிர் செலுத்து ஹதயம் உருகி வாரிகரஞானம் இத்தன ஆபத்திரியும் சாசனாவா அர்ச்சனையா என் ஆச்சரியம் நாள் கஜேந்திரன் கொடுத்த தாமரை இன்னும் கையில இருக்கு ஆட்டினாலாம் குருவாயிரப்பன் சுவாமி கையில குருவாயிருப்பன் கையில பார்க்கலாம் ஒரு தாமரை இருக்கும் அது கஜேந்திரன் கொடுத்த தாமரையா அப்படி கஜேந்திரன் சுவாமிய ஆராசிச்சான் சுவாமி பேசல இருக்க கஜேந்திரனோட ஜலத்துக்குள்ள குதிச்சு சக்கராயிசத்தினால முதலையே கிழிச்சு ஹூஹுங்குற கந்தர்வன் தேவலர்னு ஒரு முனி எங்க ஸ்நானம் பண்ணா அந்த துறையில வருணனுடைய தோட்டத்துல அவர் உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்காதான் அதுக்காக அவரை பரியாசம் பண்ணினான் ஏதோ தொடர்ந்து போறான் அசத்து ஏதாவது சொல்லிட்டு ஓட்டம் போயாம இருந்தார் அவன் ஸ்திரீகளோட ஜலக்கிரீட பண்றதுக்கு அந்தந்த கரையில ஜலக்கிரீட பண்ணிட்டு இருந்தான் அதுக்கு இவர் இருக்கிறது அடைஞ்சலா இருந்தது இவர முல்லை இந்த இடத்த விட்டு களை என்ன பண்ணினா அந்த கரையில ஜலத்துல முழுகி இந்தந்த கரையில இவர் ஸ்நானம் காலை வந்து பிடிச்ச இவருக்கு இந்த பயக்கிறான்னு தெரியும் பேசாமல் இருந்தார் வீழ்த்து விட்டு அந்தண்ட போய் தலைய கலப்பினாண்ட பக்கத்துல போய் வடவண்டை கரையில இருந்தவர் இலையன்னு கூப்பிட்டார் நீதான் காலை இழுத்த எனக்கு தெரியும் ஜலத்துக்குள்ள காளை இழுக்கிற ஜென்மா அவனுக்கு ஒரு இட்டம் விட்டார் உடனே காலெல்லாம் வாழா போயிட்டு முதலா போயிடுது சாபம்னா ஒருனே அழுதான் கதறினான் ஒரு பக்தனுடைய கால ஆயிரம் வருஷம் பிடிச்சுட்டு போறே அவனுக்கா சுவாமி வர போறாரு போனக்கும் கரையத்தம் கொண்டு போன விட்டாள் அவன் எத்தனையோ நாளா கதறிந்து கிடக்க அந்த ஹூஹுங்குற கந்தர்வன் முத்தோ தேவலாபேன ஹூஹூ கந்தர்வ சப்தம் ஆந்தாள் கந்தர்வ சப்தமன் ஷாப விமோசனத்தை அடைஞ்சி சுவாமி நமஸ்காரம் பண்ணி அவன்